நாற்றினை நேர்களுக்கு வணக்கம் சமய சமையல் பகுதிக்காக உங்களால மேலும் நம்ம இன்னைக்கு செய்ய போறது வேப்பம்பு குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் வேப்பம்பு ஒரு கப் நல்லெண்ணெய் கால் கப் மிளகு ரெண்டு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் அரிசி ஒரு ஸ்பூன் புளுசம்பருப்பு 2 ஸ்பூன் வெந்தயம் 1 ஸ்பூன் கருவேப்பிள்ளை சிறிதளவு கடுகு 1 ஸ்பூன் வெங்காயம் சின்ன வெங்காயம் பதினைந்து பூண்டுப்பற்கள் பத்து தக்காளி நாலு மஞ்சப்படி கால் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் தனியா தூள் ரெண்டு ஸ்பூன் உப்பு ருசிக்கேற்ப புலி எலுமிச்சம்பழம் சைஸ் செய்முறை நம்ம முதல்ல வேப்பம்பு நல்லா சுதம் பண்ணி எடுத்து வச்சிடலாம் ஒரு போல வெங்காயம் கட் பண்ணி வச்சிடலாம் தக்காளி கட் பண்ணி பூண்டு தோல் உரிச்சு வச்சிடலாம் இது புளிய வந்து நல்லா கரைச்சி வச்சிடுவோம் திக்கா கரைச்சி வச்சுக்கலாம் ஸ்டவ் பத்து வச்சிருவோம் ஒரு வானல் வச்சிடலாம் வானல் உட்காந்துதும் நம்ம அதுல இந்த கொஞ்சமா எண்ணெய் விட்டு மிளகு சீரகம் ஒரு ஸ்பூன் அரிசி ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு வெந்தயம் கொஞ்சம் கருவேப்புல போட்டு இதை நல்லா வறுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் இதை ஆறு ஒரு பவுல்ல போட்டு ஆரினதும் அதை மிக்சியில போட்டு அரைச்சி வச்சுக்கலாம் அந்த வானிலையே வச்சுக்கலாம் இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு அந்த எண்ணெய் காஞ்சதும் இந்த வேப்பம்பூவை அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி அதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இத வேப்பம் வாறினதும் இதை தனியா மிக்சியில போட்டு அரைச்சி அதை ஒன்னு ஒரு எடுத்து வச்சிடலாம் ஸ்டவ் பத்த வச்சிருவோம் அடிக்கனமான பாத்திரம் வச்சிடலாம் பாத்திரம் காய்ச்சதும் நீதி இருக்கிற நல்லெண்ணெய் ஊத்தி கொதிக்க விடுவோம் நல்லா நல்லா கொதிச்சதும் கடுகு போட்டுல கடுகு பொரிஞ்சதும் உத்தம்பருப்பு போட்டு நல்லா வறுத்து விடுவோம் வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் பூண்டு பொருட்கள் போட்டு அதிகம் வதக்கிடுவோம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா வதங்கினதும் உப்பு மஞ்சள் பொடி மிளகாத்தூள் தனியாத்தூள் எல்லாம் போட்டு இந்த மசாலா எல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு புளிக்கரைசலை ஊத்திடுவோம் நல்லா கொதிக்கணும் புளிக்கரைசல் ராஸ் நல்லா போக ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுவோம் தலை தலைன்னு கொதிச்சிட்டு இந்த அரிச்சு வச்சிருக்கோம் வெய்ப்பம்பு அதை எடுத்து இதுல கொட்டி கலந்து நல்லா கறந்து நல்லா அதையும் ரெண்டு கொதி கொதிக்க விட்டு மறுபடியும் இந்த மிளகு மிளகு சீரகம் எல்லாம் அரைச்சி வச்சிருக்கோல்லே அந்த பவுடர் அதை எடுத்து அதையும் போட்டு நல்லா கொதிக்க விடும் ரெண்டு கொதி கொதிச்சோடனே நம்ம கருவேப்பிலையை கொஞ்சம் கிள்ளி போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோன்னா கலந்து விட்டோன்னா சூப்பாவான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி வேப்பம்பு குழம்பு தயார் ட்ரை பண்ணி பாருங்க உறவுகளை மீண்டும் சந்திப்போம்